தர்மேசே காமேச மோக்சேசி அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கும் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டுள்ளன அறம் தர்மம் பொருள் அர்த்தம் காமம் இன்பம் ஆசை மோக்ஷம் வீடு பேரு இந்த நான்கில் நமக்கு முதலாவதாகச் சொல்லப்பட்ட தர்மத்திலேயும் இறுதியாகச் சொல்லப்பட்ட மோட்சத்திலேயும் அதிகமான எண்ணம் இருக்க வேண்டும் ஈடுபாடு இருக்க வேண்டும் அதையே நமக்கு இலக்காக கொண்டிருந்தால் மற்றவை அத்தனையும் தன்னடையே கிட்டும் பொருள் ஈட்ட வேண்டாம் சாப்பிடக்கூடாதுன்னோ வறுமையில் வாழ வேண்டும் சொல்லவில்லை ஆனால் பொருள் வாழ்ந்தால் அது தர்மமான வாழ்க்கையாக இராது மோட்சத்துக்கும் வழிவகுக்காது ஆனால் மோட்சத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் வாழ்ந்தால் தன்னடையே நமக்கு பொருள் கெட்டி போகிறது நம்முடைய ஆசைகளும் நிறைவேறி போகின்றன ஆகையால் அர்த்தத்திலும் காமத்திலேயும் ஆசையை குறைத்து கொண்டு தர்மத்திலேயும் மோட்சத்திலேயும் ஆசையை வளர்த்துக் வேண்டும் இதுதான் மகாபாரதம் உபதேசிக்க வந்ததன் நோக்கம் கலங்கி போய் தூக்கமின்றி தவித்த திருக்கு உபதேசம் பண்ணி வருகிறார் தவிக்க மாட்டான் நீ தவிக்கிறாய் காரணங்கள் ஏதென்று புரிந்து போயிற்று மேலும் பண்டிதன் எப்படி இருக்க வேணும் என்று கூறுகிறேன் அதன்படி வாழ பழகிக்கொள் அப்போது நீ தூங்கலாம் மனத்தில் சாந்தியோடே வாழலாம் என்று இதனும் உரைத்துக்கொண்டு வருகிறான் அதில் அடுத்த ஸ்லோகத்தாலே வேறு சில இன்று பார்க்க போகிறோம் ஆர்ய கர்மானி ரஜ்யந்தே பூதி கர்மானி குருவ நாப்பூய்தி பண்டிதாக பரதரிஷ பரதோண்டலே பரதனுடைய வம்சத்தில் பிறந்த அரசர்களுக்குள் மிக்க வீறு பெற்றவனே சொல்லுகிறேன் கல் இவனே பண்டிதன் ஆரிய கருமானி அஜயந்தே கர்மங்கள் செயல்கள் செயல்களில் ஈடுபடுகிறான் என்னென்ன செயல்களை செய்ய வேணும் என்று ஆசை கொள்ளுகிறான் ஆனால் கண்டபடிக்கு தம் மரம் போனபடி ஈடுபடுவதில்லை ஆரிய கருமாணி சிறந்தவர்கள் எந்தெந்த செயலை செய்திருப்பார்களோ அந்த செயலை செய்வதிலேயே ஈடுபாடு நாம் செய்யும் இந்த செயலை பெரியோர்கள் சம்மதிப்பார்களா அவர்கள் இப்படித்தான் நடந்திருப்பார்களா அத போலத்தான் நாமும் நடக்கணமான்றேயே விருப்பம் உள்ளன படித்துவிட்டு நாம ஒரு செயலில் ஈடுபட்டால் தவறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் படித்தவர்கள் சான்றோர்கள் எப்படி செய்திருக்கிறார்களோ அதன்படி செய்தால் தவறமாட்டோம் கரணம் தப்ப மாட்டோம் மரணத்துக்கு வாய்ப்பில்லை எடுத்த செயல் நன்கு நிறைவேறு அதுக்காக ஆரிய கர்மணி ரஜ்யந்தே ஆரிய கர்மங்களிலே ரஜ்யந்தே அதிலேயே ஈடுபடுகிறார்கள் பெரியோர்கள் செய்ய செயலையே ஈடுபாடு அடுத்து பூட்டி கர்மாணி குருவதே பூட்டி கர்மாணி உயர்ந்த பயனை கொடுக்கக்கூடிய உயர்ந்த செயல்களிலேயே ஈடுபடுகிறார்கள் உயர்ந்த பயனை கொடுக்கும் தாழ்ந்த செயல்கள் உலகத்தில் கிடையாது தாழ்ந்த செயல்கள் தாழ்ந்த பயனைத்தான் கொடுக்கும் உயர்ந்த செயல்கள்்தான் உயர் பயனை கொடுக்கும் ஆனால் சில உயர்ந்த செயல்கள் தாழ்ந்த பயனை கொடுக்கும் அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாதுக்காக சொல்றேன் சரணாதி மிக உயர்ந்த செயல் பெருமானுடைய திருவடிகளே சரணம்னு பச்சுறோம் அகலகில்லேன் இறையினன் அலர்மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமர் விரும்பும் திருதயங்கடத்தானே புகழ் உன்னில்லா உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்ன திருவெங்கடவன் வெங்கடேச பெருமான் அவன் திருவடிகளிலே நம்மால் பண்ணுகிறார் அடி எனக்கு வேறு புகழ் இல்லை உன் திருவடியே தஞ்சன் எங்கும் போய் கரஹானா வெறிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனே திரும்ப திரும்ப சுத்தி அடித்து பெருமான் திருவடிகள்லயே விழுந்துடும் சரணம்னு சொல்லுட்டும் மிக உயர்ந்த செயல் ஆனால் சரணாகி பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பெரிய வீடு கிடைச்சா தேவலே பங்களாவா ஒரு நாலு கோடி பணம் கிடைச்சா தேவையே ஆரோக்கியம் சரியாயிடுச்சுன்னா கல்யாணம் ஆனா தேவையானா தேவையே காலேஜ் அட்மிஷன் ஒழுங்கா இருந்துட்டா தேவையே என்று தாழ்ந்த பயன்களை கேட்டுவிட்டால் ஒரு செயலை செய்து தாழ்ந்த பயனுக்கு ஆசைப்பட்டதாகும் தாழ்ந்த செயல்கள் தாழ்ந்த பயன்களை கொடுக்கும் அது ரெண்டிலையுமே ஈடுபடக்கூடாது உயர்ந்த செயல்கள் உயர்ந்த பயனை கொடுக்கும் அதில் ஈடுபட வேண்டும் உயர்ந்த செயல்கள் தாழ்ந்த பயனையும் கொடுக்கும் அதிலிருந்தும் விலைக்கு விட வேண்டும் தாழ்ந்த செயல்கள் உயர்ந்த பயனை ஒரு நாளும் கொடுக்காது அதனால கவலையப்பட வேண்டாம் விட்டுடணும் நாலுதானே பாசிபிள் ஒரு மேட்ரிக்ஸ் போட்டு தாழ்ந்த செயல் தாழ்ந்த பயன் கூடாது தாழ்ந்த செயல் உயர்ந்த பயன் கிடைக்க போறது எப்படியும் கூடாது உயர்ந்த செயல் தாழ்ந்த பயன் கூடவே கூடாது ஏதோ ஐஸ்வர்யம் வேணும் கைவல்யம் வேணும்னு பெருமாட்ட சரணா பண்ணிட்டோம்னா அது தாழ்ந்த பயனுக்காக சரணாகிதிரணாகதி எந்த பயனுமே பெற்றுக் கொடுக்கும் ஆனா அப்படி செய்யாமல் உயர்ந்த செயலான சரணாகதிக்கு உயர்ந்த பயனையே பிரார்த்திக்க வேண்டும் கண்ணன் கீத முழுக்க என்ன சொல்லி வர தாழ்ந்த பயனில் கருத்த வைக்காதே உயர்ந்த பயனான ஆத்ம சாட்சாத்தை விரும்ப வேண்டும் பரமாத்மாவை அடைவதற்கான் விரும்ப வேண்டும் உயர்ந்த செயலிலேயே ஈடுபடு உயர்ந்த பயனுக்கே ஆசைப்படு நம்முடைய ஓரோரு காரியமும் ஓரோரு எண்ணமும் உயர்ந்தத நோக்கித்தான் இருக்க வேண்டும் மனுஷன் ஒரு ஒரு நாளும் தன்னை உயர்த்தி பெற முடியும் நேற்று இருந்தாப்புலயே இன்னைக்கு இருக்க முடியுமா இன்னைக்கு இருந்தாப்புலேயே நாளைக்கு இருக்க முடியுமா நேற்றுக்கு விட இன்னைக்கு ஒரு ஷேடு பெட்டர் ஒரு நூல் வசதியா இருக்க வேண்டாமா சேல்ஸ் பண்ணத்தே சொல்லுவா போன தடம் நூறு டன் விட்டு இருக்கமா இந்த மாசம் நூத்தி ஒரு டன் இருக்கணும்ங்கிற அளவு அதை போல நானும் வச்சுக்க வேண்டியதான் இப்போ போன மாசம் இப்படி இருந்தமா நேற்றுக்கு அப்படி இருந்தோமா இன்னைக்கு ஒரு நூல அதை விட உயர்ந்த வசதா இருக்கணும் அப்ப உயர்ந்த எண்ணங்களே இருக்க வேண்டும் உயர்ந்த செயல்களே புரிய வேண்டும் உயர்ந்த பேச்சே இருக்க வேண்டும் உயர்ந்ததையே பயனாக கருத வேண்டும் நாளையும் மனசில நன்னா வாங்கிக்கோ எண்ணமும் உயர்ந்ததா இருக்கணும் பேச்சும் உயர்ந்ததா இருக்கணும் செயல்களும் உயர்ந்ததா இருக்கணும் பயனும் உயர்ந்ததா இந்த நாளு நன்னா இருந்ததுன்னா ஆனந்தத்துக்கு குறவே இருக்காது இந்த நாலுல எது வேணா ஒண்ணு மச்சமா போட்டோம் யாரோத்தர பத்தி நினைக்கிறது அவ இப்படி சொல்லி என்ன கெடுச்சிட்டாலே இவா அப்படி சொல்லி என்ன கெடுத்துட்டாலே இந்த பத்திரிகையில இப்படி எழுதிட்டாளே அந்த பத்திரிகையில அப்படி சொல்லிவிட்டாலே இந்த ஊடகத்துல இப்படி சொல்லிட்டாலே இதை பத்தி எல்லாம் நம்ம கவலையே பட்டு உட்கார்ந்துருந்தோம்னால் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது பக்தியே பண்ண முடியாது நடப்பது லோகத்துல எப்படி நடந்ததுதான் இருக்க போறது நாம போய் ஒன்னும் இல்ல எல்லாத்தையும் திருத்தி விடுறதுக்கு நம்ம வாழ்க்கையை திருத்திக்கிறதுக்குத்தான் நாம பார்க்க முடியுமே தவிர ஊடார் வாழ்க்கை என்ன என்ன எஸ்கே பிசமான் ஓடி போக பாக்கறீதான் தவறு நடந்தால் கண்டிப்பாக கற்றுக்கேச வேண்டும் தவற திருத்திற்கு வழி பார்க்கணுமே தவிர உலகத்தை திருத்தத்துக்கு நாம் ஆள் கிடையாது இதை சொல்றதை பாடிய ஒண்ணு வெட்டமும் இல்லை ஏதோ சொல்லி பார்க்கிறோம் திருந்திடுவாள்னா திருந்திடுவாளா எத்தனையோ ஆழ்வார்கள் அவதரிச்சாச்சு எத்தனையோ ராமானுஜர்களை போன்ற ஆச்சாரியர்கள் பிறந்திருக்கா எத்தனையோ பேரை திருத்தி இருக்கிறார்கள் அவ எழுதி வச்சது கையில இருக்கு அதை படித்து நம்ம வாழ்க்கையே சப்தன் கொள்ள வேண்டும் இன்னொருத்தர் அப்படி பண்ணி விடுறாலே இப்படி பண்ணி விடுறாள் இவ அப்படி சொல்றாள் அப்படி சொல்றாள் நினைச்சிருந்தா பொழுது வீணா போயிடும் அதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இருக்கிற நேரம் ரொம்பவே குறவு இதுல குசல பிரச்சனை பண்ணிட்டு பந்து மித்திரர்கள் பார்த்துண்டு கல்யாணம் எங்கெங்க பூப்பிடறாலும் ஒரு இடத்துல பந்தக்கால் நட்டா குடும்பத்தோட போனோம்னு நாலு நாள் முன்னாடி கடந்துட்டோன்னா பத்திரிகையில போடுவா குடும்பத்தோட இரண்டு நாட்கள் முன்னகாய் வந்திருந்து நடத்தி கொடுக்க வேண்டும் குரப்பில்லாமா ரெண்டு நாள் முன்னாடி போலாமாண்ணா இன்னைக்கெல்லாம் சக்கரமே அரை நாள் ஒரு நாள் தான் எடுக்கிறா மொதனா மத்தியானம் எடுத்துட்டு மறுநாள் மத்தியானம் காலி பண்ணுறா முகூர்த்தம் முடிஞ்ச உடனே பார்த்தா யாருமே அந்த இடத்துல இருக்கிறது இல்லை அன்னைக்கெல்லாம் அஞ்சு நாள் கல்யாணம் முன்னாடி போனோம் நடத்திருந்தோம் எதுக்கும் பொழுது இல்லை வேகமா ஓடின் இருக்கோம் இதுல நம்ம வாழ்க்கையை நாம உயர்த்திக்கணும் அதுக்கு ஒரே வழி என்ன தாழ்ந்ததை பத்தி நினைக்கிறதையே நிறுத்தி விடணும் தாழ்ந்த சொற்கள் பேசறதையே விட்டு விடணும் இன்னொருத்தரை அவர் அப்படி நடந்துட்டு இருக்கலாமே ஏன் இப்படி நடந்துட்டார் இத போல எத்தனை பேச்சுக்கள் நம்ம பேசுறோம் இது நமக்கு தேவையில்லையோ யார பத்தி பேச நமக்கு என்ன நடக்க போகுது இன்னொருத்தர குற்றம் சொல்றதுனால நமக்கு என்ன லாபம் ஏற்பட போறதா நாம யாரையான குற்றம் சொல்ல அவர் நல்லவராக இருக்க போக பெருமானுடனே தன்னுடைய புஸ்தகத்துல கணக்கு விடுவார் ஓ பாகவதொத்த இவன் அபதாரப்பட்டான் பெரும் குற்றம் இது நமக்கு தெரியாமலே பாவத்தை சம்பாதிச்சுட்டு காலத்தையே பேசும் இதுக்கு உயர்ந்த வழி என்ன சிந்தனையும் உயர்ந்து தா இருக்கணும் நடவடிக்கைகளும் உயர்ந்ததா இருக்கணும் பேச்சு உயர்ந்ததா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் எல்லாம் பண்ணுவார் ஆனா வாயால் கெடுவார்ந்த அளவுக்கு அது கேட்டே பேச்சு நல்லதா அதுக்குன்னு தப்பா பண்ணட்டும் வாய்ப்பந்தல் போடணும்னு நான் சொல்லவே இல்லை லிப்ட் சர்வீஸ் பத்தி இங்க பேசல செயலளவில் தான் சர்வீஸ் பண்ண வேண்டும் அதை சொல்லிக்கணுங்கிற தேவை கிடையாது கனியொழுக தேனொழுக சில பேர் பேசுவார் எதுவுமே பண்ணவே போறதில்லை அந்த மாதிரி இருக்கிறவாளை முதல்ல அடையாளம் கண்டுகொண்டு நாம அவழ்கேந்து விலை கூடணும் சில பேரிடத்திலேந்து விலகுவதற்கு நாம கவலையப்படக்கூடாது அதை கண்டு நொந்தும் போகக்கூடாது ஆம் இவரால் உபயோகம் இல்லை பெருமானிடத்துல பக்தி பண்றதுக்கு இவர் பேச்சு உபயோகப்பட போறதில்லை அப்படின்னா தைரியமா அதுலேந்து விலை கொடுங்க எல்லாரும் நம்மள ஒரு பக்கம் உலகத்துல இழுக்க பாப்பா எல்லா வழியும் ஓடுறதுக்கு நம்மளால முடியாது இவாளை திருப்திப்படுத்தி அவளை திருப்திப்படுத்தி அவளை திருப்திப்படுத்தினா பகவான திருப்திப்படுத்துறதுல தான் நம்ம நோக்கம் இருக்கணும் மற்ற பேர் அவரவர்கள் வழிக்கு ஏதோ பண்ணுவார் சில பேர் கொண்டாடுவார் சில பேர் இகழ்வா சில பேருக்கு வெறுப்பார்க்கும் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தாக வேண்டும் அப்ப பெரியோர்கள் என்ன செயல்கள் பண்ணிருக்காளோ அதை செய்வதிலேயே ஆசை கொண்டவனாய் எண்ணத்தையும் பேச்சையும் செயலையும் உயர்ந்ததாகவே வைத்துக் கொண்டிருப்பவனாய் தான் சொல்றார் ஆர்க கர்மணி அஜந்தந்தே பூத்தி கர்மானி குருவதே கிதஞ்ச நாத்தியசூயந்தி தனக்கு யார் ஒருத்தன் நல்லதை நினைக்கிறானோ அவனிடத்துல நாம வெறுப்பு கொள்வதோ பொறாமை கொள்வதோ கூடாது எங்க பார்த்தாலும் பொறாம நிரம்பி இருக்கும் ஒருத்தர் என்ன விட வசத்தியால வேலையில இருக்காரா என்ன விடா வாழ்க்கை தரத்துல உயர்ந்திருக்கிறாரா பணம் அதிகம் சம்பாதிக்கிறாரா உடனே போட்டி மனப்பாங்க இந்த போட்டி இன்னொருத்தரோட கூட இருக்காது நம்ம பீல்டுல இருக்கிறவாளை பத்தி தான் போட்டியே வரும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே அண்ணன் தம்பி மனைவிகளுக்குள்ளே உயர்வு தாழ்வா நிறைய பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் ஒரு அண்ணன் நன்னா இருக்கார் தம்பி சுமார் வேலையில இருக்காரா மட்டன் தக்குறது கழிப்பது பரிகாசம் பண்ணுவது கேலி பண்ணுவது நிறைய குத்தலா பேசுறது அதிகமா படுத்து நம்ம நம்பிட்டு நீ இருக்கேன்னா அந்த நாள்ல எல்லாம் அண்ணன் தம்பி ஒருத்தர் வேலைக்கு போனா எல்லாருக்கும் வேலை பார்த்து கொடுத்து நன்னா வாழ வாழ்க்கை தரத்தை பொண்ணு பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து திருப்தியா ஒற்றுமை அடைந்துட்டாலும் இப்பவும் இருக்கலாமே நமக்கு என்ன குறை இப்போ எல்லாம் பெருமாள் நன்னா தான் வச்சிருக்காரு இன்னொருத்தன இடத்துல மட்டம் தட்டியோ குறை கண்டோ பிரயோஜனமே இல்லை அவருக்குள்ளும் அதே பிரம்மம் எனக்குள்ளும் அதே பிரம்மம் யாருக்குள்ளும் அதே பிரம்மம் அப்படி இருக்கும் போது யாரிடத்திலையும் குறை நோக்காமல் நமக்கு ஒருத்தர் நல்லது சொல்றாரா அவாள்ட்டு நம்ம விலகிவிடும் நமக்கு பிடிச்சதை சொன்னவாழ்லாம் கூட வச்சுக்கோம் நமக்கு நல்லது சொல்றதா இடித்துறைப்பார்கள் உடனே இவர் என்ன எதற்கெடுத்தாலும் குத்தஞ்சலுண்டே இருப்பார் நம்ம பண்ற நல்லதெல்லாம் இவர் கண்ண படவேப்படாது குற்றமே தான் சொல்லிட்டு இருப்பார் வேண்டாம் அப்படியே விலகிற மூலியம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது பிடிச்சதை பேசுறதுக்கு பல பேர் வருவா அவளுக்கு பஞ்சமே இல்லை நிறைய அட்வைஸுக்கு பஞ்சமே கிடையாது இருக்க வேண்டும் நாம தப்பான வழி போனா அதுல தூண்டி விடுறதா இல்லாமல் நீ போகும் வழி தவறு என்று இடித்துரைப்பவர்களை எப்பவும் கூட வச்சுக்கணும் நல்ல ராஜாக்களா இருந்தா மந்திரி ஒருத்தன் குற்றத்தை குற்றம் சொல்றான அந்த மந்திரிய இடத்துல நம்ம விளக்கவே மாட்டான் ஏன்னா அவர் இருந்தாத்தான் இவனுக்கு நன்மையே நடக்கும் ஒருத்தன் நம்மள புச்சமா பேசுறாளே கட்டுவா பேசுறாளே அப்படின்னு தான் விலகி போடவே கூடாது அவர்கள் நம் நன்மையில் எண்ணம் இருந்தால் என்ன பேசினாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் யார் ஒருத்தன் இடி துறைக்கிறானோ அவன்தான் உண்மையான நண்பர் எனக்கு பிடிச்சத வாய்ப்பந்தர் போட்டு இருந்தா வேதவாதா பார்த்த நான்கி வாதினாக வேதத்தை படித்தவா கூட அர்ஜுனா சில சமயம் பந்தல் போடுற பேசிடுவா பூ பூத்தா போலே பேச்சு அந்த பேச்ச ஏத்துக்காதே உனக்கு நன்மை சொல்றவன பார் உனக்கு பிடிச்சவன் பார்க்காதே யுபீஷனன் எத்தனையோ சொல்லி பார்த்தான் சொலபா புருஷாராஜன் சததம் பிரியவாதினா அப்பிரிய சட்ட பட்ச சக்தா சிரோதாசுல நல்லதை எடுத்து சொல்லி அது பிடிக்காததா கசக்கிறதா இருந்தா கூட யார் நல்லதை சொல்றானோ அப்படிப்பட்ட ஆளே நமக்கு கிடைக்காது ஆனா பிடிச்சத சொல்லி தூபம் போட்டு போறதுக்கு எத்தனையோ பேர் வருவா நமக்கு மனசெல்லாம் ஏற்க கஷ்டப்படும் இவர் பாக்குறதுக்கே தப்பு சொல்றாரு அப்படின்னு சொல்லட்டுமே அது யாரான ஒருத்தருக்கு சொல்லித்தான் நானும் எங்கிட்ட இருக்கிற நல்லதை சொல்றதுக்கு நூறு பேர் இருந்தார் தப்ப சொல்றதுக்கு ஒருத்தரான்னு வச்சுக்கோண்டாம பராசர பட்டர் ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத் தாய்வானுடைய குமாரர் அவர் தன்னுடைய உபன்யாச கோஷ்டையோ உட்காந்துருக்கார் ஆயிரக்கணக்கானோர் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள் பக்தர் சொல்லி முடித்தார் ஒருத்தர் அங்கே எழுந்து நம் ஏசி தீர்த்தார் ரஷ்யா கூப்பிட்டு மரியாதை செலுத்தினார் வியப்பா போச்சு இருக்கார் இந்த ரகசியம் இத்தனை நாள் நமக்கு தெரியாத படுத்து நம்மளும் ரெண்டு வாரத்தை வச்சிருந்தோம்னா நமக்கும் சால்வ கிடைச்சிருக்கும் போட்டுருக்கு இத்தனை நாள் இவரை கொண்டாடி நமக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே ஏன் இந்த மாதிரி அவருக்கு சம்பாவனை பண்ணி என்ன கேட்டார் அப்ப அவர் பதில் சொன்னாரா ஒப்பத்தனுக்கும் ரெண்டு கடமை பெருமானுடைய குணங்களை வாயாற புகழ்தல் என்கிட்ட இருக்கிற குற்றங்களை வாயார சொல்லிக் எனக்கு ஒரு நாள் போது இருபத்தி நாலு பெருமானுடைய குணங்களை சொல்றதுலயே கழிஞ்சுப்படுறது என் குற்றத்தை சொல்றதுக்கு எனக்கு பொருள் எழுத்தல அதனால என் கடமையில இருந்து தவறி ரெண்டு கடமையில ஒன்னு பண்ணிவிட்டேன் இன்னொரு கடமையை தவறி நான் செய்யாத கடமையை எனக்காக இவர் செய்து கொடுத்திருக்காரு என் குற்றத்தை அவர் சொன்னாரேன் அப்ப நான் விட்ட பணியை அவர் செய்திருக்கிறார்னு தானே பொருள் எனக்காக அவர் பண்ணபடியால் அவருக்கு நான் பொன்னாட போத்தினேன் ஆனாலும் அவருக்கு சம்பாவனை பண்ணிருந்தான் அப்ப நம்ம குற்றத்தை இன்னொருத்தர் சொன்னா என்னன்னு எடுத்துக்கணும் ஓ தேவல நானே பண்ணிருக்கணும் டைம் கிடைக்கல பண்ணலே எனக்கு பதில் அவர் பண்ணார்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மனப்பக்குவம் வந்தவன் பண்டிதன்னு கொண்டாடப்படுகிறான் அப்ப ஆரிய கர்மங்கள் மேலையார் செய்வன்களிலேயே எவனுக்கு ஆசையோ பூட்டி கர்மானி உயர்ந்த கர்மங்களையே எவன் செய்கிறானோ கிதஞ்சன் ஆத்மசூயந்தி